ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு எலிப்பந்தயம் ஒன்று சாம் வேல் பதினெட்டாம் அத்தியாயம் ஐந்து முதல் 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன் தாவிது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனிதரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா மக்களின் கண்களுக்கும் சவுலின் ஊழியக்காரருடைய கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தார் தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்பி வந்த பின்பு மக்கள் திரும்ப வரும்பொழுது பெண்கள் இஸ்ரேலின் சகல நகர்களிலும் ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த பெண்கள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாய்ப்பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் தான் கொடுத்தார்கள் இன்னும் இராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற் சவுல் தாவீதை காய்மஹராம காய்மஹாரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாபீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாபீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான் தாபீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமனாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று குருந்திய மூன்றாம் தியாயும் எட்டாம் வசனம் நடுகிறவனும் நீர் பாய்ச்சிகிறவனும் ஒன்றுதான் தாம் செய்யும் வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூலியை பெறுவர் ஹூ பிளான்ஸ் அண்ட் ஹூ வாட்டர்ஸ் ஒன் பர்பஸ் And each will be rewarded according to his own ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற எடின்பரோ 80 என்கிற அனைத்துலக அனைத்துலகரி பணி மாநாடு ஒன்றில் மேலை நாட்டு ஊழியர் ஒருவர் என்னிடம் உங்கள் இயக்கத்தில் எத்தனை முழு நேர இருக்கிறார்கள் என்று கேட்டார் அப்பொழுது பி ஓஎம் பிளசிங் யூத் மிஷனில் 30 பேர் இருந்தார்கள் அதை சொன்னே. இந்தியாவில் உள்ள இன்னொரு இயக்கத்தின் தலைவர் என் அருகில் நின்று கொண்டிருந்தார் ஒருவரும் அவரை கேட்காமலே எங்கள் ஊழியத்தில் 50 பேர் என்றார் அவர் இவ்வித எலிப்பந்தயம்தான் நிறுத்தப்பட வேண்டும் எண்ணிக்கைகளையும் சாதனைகளையும் குறித்து பெருமை அடித்துக் கொள்ளுவதற்கு நாம் சாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இரண்டிலும் இருக்கின்றன நமக்கு ஒரு கண்டிப்பான அறிவுரை ஒன்று தரப்படுகிறது அதை நான் வாசிக்கிறேன் பழைய ஏற்பாட்டிலே அது இறைமையாவில் ஒன்பதாம் தியாயத்திலும் புதிய ஏற்பாட்டில் அது ஒன்று குருந்தியர் முதலாம் தியாயத்திலும் உண்டு ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை அடித்துக் தன்னுடைய பலத்தை குறித்து பெருமை செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தை குறித்து பெருமை அடித்துக் கொள்ள வேண்டாம் பெருமை பேசுகிறவன் கர்த்தரில் ஊழியத்தில் நம் கையாளும் விவேகமான முறைகளாய் இருக்கலாம் பலம் என்பது நம்முடைய கடின உழைப்பையும் அரிய பெரிய சாதனைகளையும் குறிக்கலாம் செல்வம் என்பது ஒருவேளை நம்முடைய ஊழியத்திற்கு வரும் காணிக்கைகளின் தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் ஞானம் பலம் செல்வம் இவை ஒன்றை குறித்தும் நாம் தம்புட்டம் அடிக்கக்கூடாது எதையாவது குறித்து பெருமிதமாய் பேச வேண்டுமா ஆண்டவர் பெரியவர் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் வல்லவர் ஆண்டவர் உயர்ந்தவர் அவர் பரசுத்தர் கத்தரை குறித்தே நாம் பெருமை பாராட்ட வேண்டும் வேற எதையாவது குறித்து பெருமை பாராட்டினால்தான் இந்த எலிப்பந்தயத்திற்கு நாமும் போய்ச்சிக்கொள்வோம் மற்ற ஊழியங்களினுடைய முன்னேற்றத்தை கண்டு நம்முடைய உற்சாகம் நம்முடைய ஊக்கம் கூட வேண்டும் ஒரே ஆண்டு வரை சேவிக்கிறோம் ஒரே இலக்கை அடைவதற்காக முயலுகிறோம் இவ்வித அறிவு மனப்பான்மை தேவையற்ற போட்டி மனப்பான்மையிலிருந்து நம்மை விடுவிக்கும் காம்படிஷன் பை கம்பாரிசன் இஸ் நாட் ஹெல்த்தி ின் மாதிரியை யோவான் நான்காம் அத்தியாயம் முதல் இரண்டு வசனத்திலே கவனியுங்கள் யோவானை விட இயேசு அதிகமானவர்களை சீடராக்கி திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று பரிசேர் கேள்விப்பட்டார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டவுடனே இதாண்ட சான்ஸ் விடக்கூடாது இன்னும் நிறைய நம்ம அத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம் எல்லா இடத்திலும் நம்முடைய பெயர்புகள் வரும் என்று அவர் சொல்லாமல் அவர் யூதையாவை விட்டு எங்க தன்னை கம்பேர் பண்றாங்களோ மற்றவங்களோட ஒப்பிட்டு தன்னை பற்றி பேசுறாங்களா அவருக்கு என்ன ஆயிரம் பேர் வருவாங்க இவருக்கு பாரு லட்ச வர்றாங்கன்னு பேசுறாங்களோ அந்த இடத்த விட்டு நான் ஓடி போவேன் என்று சொல்லி அவர் யூதையாவை விட்டு மறுபடியும் கலிலையாவுக்கு போனார் என்னே படிப்பேன்னு இதுவல்லவோ பண்பு இது எங்கே போச்சது இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இதே தத்துவத்தை திருத்துவர் பவுலும் அப்படியே பயிற்சித்தார் அதே பாணியில் தான் அவரும் செயல்பட்டார் அவரது சாட்சியை கவனியங்கள் கடவுள் வரையறுத்து கொடுத்த எல்லைக்குள்ளேயே இருப்போம் மீறி செயல்பட அந்த வரம்பை கடந்து நாங்கள் போக மாட்டோம் என்று ரெண்டு குறுந்தியர் பத்தாம் அத்தியாயத்திலே அவர் தெளிவாக சொல்கிறார் பிற ஊழியங்களிலே நல்ல வெற்றி கட்டினார் அவர்களுக்கு அங்கே போய் ஊழியம் செய்கிறார்களாம் ஆயிரம் பேர் ஞானசானம் எடுத்தார்களாம் இந்த மாநிலத்தில் போனார்களாம் நிறைய பேர் அங்கே கற்றுரை ஏற்றுக்கொண்டார்களாம் இத்தனை ஆலயங்கள் கெட்டப்பட்டிருக்கின்றனவாம் இப்படியெல்லாம் பிற ஊழியங்களின் வெற்றிகள் நமக்கு கேள்விப்பட்டால் அவற்றில் மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது சந்தோஷப்படுகிறவர்களையும் கூட சந்தோஷப்படுங்கள் ஐயோ அவ்வளோ பேர் வந்துட்டாங்களா அவங்களுக்கு அத்தனை ஆலயம் கட்டிட்டாங்களா அப்படி நமக்கு பதட்டம் வரக்கூடாது நமக்கு பரவசம் வர வேண்டும் பாருங்கள் இப்போதுதான் சவுல் தாவிதை பார்த்தோம் சவுல் மூத்தவன் தாவிதை இளையவன் சிறியவன் எல்லா விதத்திலும் சிறியவன் ஆனால் ஆண்டவர் சவுலை கடந்து தாவிதை ஆசீர்வதி இன்றைக்கும் கூட ஆண்டவர் மூத்த ஊழியம் ஒன்றை கடந்து இளைய ஊழியம் ஒன்றை புதிய ஊழியம் ஒன்றை ஆசீர்வதிக்கலாம் அப்படிப்பட்ட வேலைகளில்தான் நாம் பொறாமைக்கு இடமே கொடுத்து விடக்கூடாது ஏன் தெரியுமா பொறாமை ஓர் எலும்புறுக்கி பந்தயங்களிலும் விளையாட்டு போட்டிகளிலும் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை இருக்கிறது அது வரவிருக்கத்தக்கால் ஹெல்த்தி காம்படிஷன் மாறாக பொறாமையின் அடிப்படையிலான போட்டியை எப்படியாவது நாம் தள்ளிவிட வேண்டும் அதை நாம் அகற்றிவிட வேண்டும் பட்டணங்கள் நகர்களிலும் போட்டியிடும் பல குழுக்கள் உண்டு போட்டியில்லா புது இடங்களில் நாம் பனித்தளம் அமைத்தே செயல்படுவோம் என்று மிஷனரி அண்ணன் பொன்ராஜ் ஐசக் பாடியதே நம்முடைய அர்ப்பணிப்பாகட்டும் எம் எல் ஜப்சிங் அண்ணன் அழகாக ஒரு கூற்றை கூறினார் சிங்கங்கள் நாட்டை சூறையாடிக்கொண்டிருக்கின்றன நாமோ சுண்டலிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் திரும்ப சொல்லுகிறேன் சிங்கங்கள் நாட்டை சூறையாடிக்கொண்டிருக்கின்றன நாமோ சுண்டலிகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் ஏன் தேவையற்ற போட்டி எலிப்பந்தயம் புரிந்து கொள்வோம் இன்று நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சிகிறவனும் ஒன்றுதான் தாம் செய்யும் வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூலியை பெறுவர் அறுப்பின் ஆண்டுவரே அறுப்புக்கு நீர் ஊழியரை அனுப்பினதற்காக நாம் உண்மை துதிக்கிறோம் அறுப்புக்கு பல இடங்களிலே பல இயக்கங்கள் மூலமாக பல மாநிலங்களுக்குள்ளே பல மக்களினங்களுக்குள்ளே ஊழியம் செய்ய பலவித ஊழியர்களை அனுப்பினது நீர்தான் ஆண்டுவரே ஆனால் எல்லா ஊழியருடைய அறிகட்டுகளை சுமந்த மூட்டை மூட்டையான தானியங்களை சுமந்து வருகிற வண்டிகள் எல்லாம் வருவது உங்களுடைய ஒரே களஞ்சியத்திற்கு தான் ஆண்டு வர அதை நான் ஒருபோதும் மறந்துடாது எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே தேவையற்ற போட்டி கர்த்தாவே விரோதங்களை உருவாக்குகிற போட்டி அடுத்தவர்களுக்கு குழி பொறிக்கிற போட்டி இந்த தேவையற்ற எலிப்பந்தயம் இவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய ஞானத்தையும் எங்களுடைய சக்தியையும் எங்களுடைய விவேகத்தையும் தாழ்ந்துகளையும் வரங்களையும் ஆக்கபூர்வமான முறையிலே நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளின் இது முக்கியமான சத்தியம் கிறிஸ்தவம் எங்கும் குறிப்பாக தென்னக கிறிஸ்தவம் எங்கும் அதிலும் குறிப்பாக தமிழக கிறிஸ்தவர்கள் நடுவிலே அதிகமாய் ஆணித்தரமாய் பதிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள இதாவே ஆமே